தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இராமாயணத்தில் தசரதனின் மனம் வருத்தம் என்ன என்பதை பற்றி இந்த கதையில் தெரிந்து கொள்வோம் கூனி சொல்லை கேட்டு கைகை உடனே செயல்படத் தொடங்கினாள் தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டாள் பொள்ளாத வெறுப்புக்கு ஆளானோவை போல் எல்லாவற்றையும் எடுத்து வீசினாள் தலைவிரை கோலமே அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அந்த வேளையில் தசத மன்னன் அங்கே வந்தான் அவன் நிலைமை அவள் நிலைமை கண்டு திடிக்கிட்டான் நேர்ந்தது என்ன என்று கூறும்படி கெஞ்சினான் என் மனக்கவலையை மாற்றுவதற்கு என் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறதா மன்னவரே என்று வேதனையோடு கேட்டாள் கைகை என் மகன் ராமன் மீது ஆணையாக சொல்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் தட்டாமல் தருகிறேன் என்றான் மன்னன் உறுதியாக தசரதன் அவ்வாறு உறுதிமொழி உரைத்ததும் முன்னர் தனக்கு கொடுத்த இரு வரங்களையும் இப்போது தர வேண்டும் சத்தியமாக தருவதாக மன்னன் சொன்னதும் வாய்க்கூசாமல் கையை அந்த வரங்களை கேட்டுவிட்டாள் ஒரு வரம் என் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் இரண்டாம் வரம் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்பதாகும் அந்த சொற்களை கேட்டவுடனே தசரதன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த பின் அவள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுமாறு கெஞ்சினான் பரதன் நாட்டை ஆளட்டும் இராமன் காட்டுக்கு போக உன் எண்ணத்தை மாற்றிக்கோள் என்று போவது போன்ற வேதனையை தாங்கிக் கொண்டு கையை வேண்டினான் தசரதன் அவள் நொப்பவில்லை ராமன் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்றால் என் உயிர் உடலை விட்டு நீங்கி ஓடிவிடும் என்றான் அப்போதும் அவள் உடன்படவில்லை வரத்தை கொடுத்துவிட்டு வருந்துவது அரசருக்கு அழகன்று தாங்கள் வாக்கை காப்பாற்றிவிட்டால் நான் என் உயிரை போக்கிக் கொள்வேன் என்றாள் கையை வாக்கு தவறுவதா கையை உயிரை விடுவதா அஞ்சினான் அரசன் வேதனையால் துடித்தான் நெஞ்சி வெடித்துவிடும் இருந்தது என் மகன் வனவாசம் போகட்டும் உன் மகன் நாட்டை ஆளட்டும் வரம் தந்தே நான் சாகிறே நீ உன் மகனோடு உலகம் உள்ள அளவும் பெரும் பழியோடு வாழ்ந்து கொள் என்று கூறி மயங்கி விழுந்தான் மன்னன் தசரதன் பொழுது விழுந்ததால் முடி சுட்டு விழா அய்யோத்தியங்கும் அலங்காரங்கள் தோரணங்களின் அழகு காட்சிகள் மங்கள ஓசைகள் முடி சுட்டு விழா மண்டபத்தில் முக்கியமானவர்கள் யாவரும் திரை நிறார்கள் தசனை காணவில்லை வரிஷ்டர் முடிவரும் மன்னனையும் மகன் ராமனையும் விரைவில் அழைத்து அமைச்சர் சுமத்திரனை ஏவினார் சுமித்திரன் விரைந்து சென்றான் மன்னர் எங்கும் காணவில்லை இறுதியாக கைகையை மாயிக்கிச் சென்றான் அங்கு தாதியிடம் மன்னரே அழைத்து போகத்தான் வந்திருப்பதாக செய்தி சொல்லி அனுப்பினான் கைகையிடம் தோழியர் சுமித்திரன் வருவ வருகையே ராமனை இங்கே அழைத்து வருமாறு கூறியதாக மந்திரிடம் கூறும்படி சொல்லி அனுப்பினால் கைகை சுமித்திரன் ராமனிடம் சென்று சிற்றன்னை சொல்லி அனுப்பிய செய்திய சொன்னான் ராமன் விரைந்து சென்றான் கைகையை காண தாயின் முன் பணிவாக சென்று நின்றான் தானே தன் வாயல் சொல்லி வாயால் சொல்லி ராமனை வனவாசத்துக்கு அனுப்பிட வேண்டுமென்று ஏற்கனவே உறுதி செய்து விட்டால் கையை ராமன் வந்து நின்றதுமே கூறிவிட்டாள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பர பரதனே ஆள நீ போய் க சடைமுடி தாங்கி தவவேடம் கொண்டு காணகம் அடைந்து ஏழு இரண்டு ஆண்டுகள் வனவாசத்துக்கு பின் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்பது அரசரின் கட்டளையாகும் என்று நாகூசாமல் சொல்லிவிட்டால் கைகேயி அந்த வரத்தை ராமனின் சிந்தையை கொஞ்சம் கலங்க விடவில்லை அவன் முகம் அப்போதுதான் மலர்ந்த செந்தாமறையும் விட சிறந்த அழகாக தோன்றியது தாயை தாங்கள் கூறினாலும் என் தந்தையர் கூறினாலும் எனக்கு இரண்டு ஒன்றே இப்போதே நான் காணகம் புறப்படுகிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டுவிட்டான் ராமன் தன்னை பெற்ற தாயான கோசலையைச் சென்று வணங்கினான் சேதி அறிந்த அணைடை புழுவாய் துடித்தாள் அன்னை தானும் அவளுடன் காட்டுக்கு வருவதாக கூறினாள் என்னை பிரிந்து தந்தையார் வேதனைப்படும் போது நீங்கள் உடனிருந்து அவருக்கு ஆறுதல் கூறி தேற்ற வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் விரைவில் பறந்து போய்விடும் துயரை மறந்திருங்கள் என்று என் தாயை வேண்டிக் ராமன் கோசலை கையின் மாளிகையை நோக்கி விரைந்தாள் மன்னனின் கட்டளையை மாற்றுவதற்கு முயல அந்த நேரத்தில் ராமன் மற்றொர் அன்னையான சுமித்திரிடம் சொல்லி சொல்ல அவள் மாளிகையை நோக்கிச் சென்றான் கைகையின் மாளிகின் அரசன் அடியற்ற மரம்போல் சாய்ந்து கிடதை கண்டதும் ஓவென கதறி எழுதாள் கோசலை அந்த அழகுரல் முடி விழா மண்டபத்தில் எதிரொலித்தது இன்பமான நேரத்தில் அரண்மனையிலிருந்து துயரத்தின் விடிப்பாக அழகுரல் கேட்கிறதே என்று துடித்துப் வசிஷ்டர் காரணம் விரைந்து வந்தார் கோசலை அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் கைகை முகத்தில் எந்த வாட்டமும் இன்றி காட்சித்துக் கொண்டிருந்தாள் கையிடம் நடந்ததை கேட்டறிந்தால் வசிஷ்டர் வேதனை உற்றார் குளிர்ந்த பன்னீரை முகத்தில் தெளித்து மன்னரின் மூச்சையை களைத்தார் நினைவு மன்னன் குருநாதரே எனக்கு பழியேதும் நேராதபடி ராமனுக்கு பட்டம் சுட்டி என் கஷ்ட நீக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகனே ராமனுக்கு அரசைக் கொடு மன்னருக்கு உயிரைக் கொடு என்று கையெழுத்தும் வேண்டினார் வசிஷர் ஆயினும் கையை மன்னன் வாக்கு தவறினால் நான் என் உயிரைப் போக்கிக் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் அதற்கு பின் யார் என்ன சொல்லியும் கையை மனம் மாறவே இல்லை தான் கூறுவதற்கு முன்பே அவள் தன் வாயால் மன்னனிடம் கட்டளையாக ராமனிடம் ஒழிந்த வார்த்தைகளை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டான் மன்னன் தன் உயிருக்கு அவளே யமன் நித்தித்தான் மன்னா கவலைப்படாதே நான் போய் ராமன் காட்டிற்கு போகாமல் தடுக்கிறேன் என்று புறப்பட்டார் வசிஷ்டர் கோசலை அங்கிருந்து தசரனுக்கு ஆறுதல் கூறி தேற்றிக் கொண்டிருந்தாள் மன்னனின் மனம் சமாதானமடைவில்லை கோசலை கையை வஞ்சாகி கூனி சொற்கேட்டு என் உயிருக்கு கூற்றுவலாக வந்துவிட்டால் என் மகன் ராமன் காட்டுக்கு போகாமல் இறான் என் உயிரும் போகாமல் இராது இதை மாற்ற முடியாது இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியை பற்றி கூற ஆரம்பித்தான் தசரதன் இதுதான் தசரதினின் இராமாயணத்தில் சுவாக கதையாகும் நன்றி வணக்கம்